நபி சாஹூ அலிஹம் அவர்களுடன் நாங்கள் சகர் செய்து விட்டு பின்னர் சஹருக்கும் தொழுகைக்கும் இடையே எவ்வளவு இடைவெளி இருக்கும் என்று நான் கேட்டேன் அதற்கு பின் சாபித் அலி அல்லாஹ் அவர்கள் ஐம்பது அல்லது அறுபது வசனங்கள் ஓதும் நேரம் என்று பதில் அளித்தார்கள் என அனசியல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள்